ிாத்தய தோத்தேத்தைக்காணே ஜனமுயா கீதமே நம தாஸ்திரம் பிரமாஸ் ஜாஸ்திரோமர் தனவே எனவேன்னு சொன்னால் நம்ம முதல் ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் எவனொருவன் சாஸ்திர விதியை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே இயங்குகிறானோ செயல்படுகிறானோ அவனுக்கு மன தூய்மையும் கிடைக்காது உலகியல் இன்பமும் கிடைக்காது பிறகு முக்தி எனப்படும் மோட்சமும் கிடைக்காது ஆக உலகியல் இன்பம் மன தூய்மை மெய்யறிவு முக்தி இவைகளை அடைய வேண்டுமென்றால் சாஸ்திரத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிகிறது அதனால்தான் இங்கே எனவே எனவே தே காரிய அகாரிய வியவஸ்திதாஸ்திரம் பிரமாணம் காரியம்னா செய்ய வேண்டியது செய்யத்தக்கது அகாரியம்னு சொன்னால் செய்யத்தகாதது வியவஸ்திதௌன்னா இந்த வியவஸ்த அகாரியவஸ்தாரியவஸ்த எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தே உனக்கு பிரமாணம் அறிவை கொடுப்பது சாஸ்திரம் சாஸ்திரம்னா இங்கே தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி கடைபிடிக்கணும் சத்தியம் வத தர்மஞ்சர சத்தியான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஒரு பொழுது இதை விட்டு விலகக்கூடாது ஆகவே சாஸ்திரத்தை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் சாஸ்திரம் தான் இடம் பொருள் எவலை பொறுத்து நமக்கு என்ன செய்யணுங்கிற அறிவை கொடுக்கறது எப்படி இந்த நாட்டில் வாழணுங்கிறத இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கறது ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு சட்டம்னு சொன்னாலே போகிறோம் சட்டத்திட்டம் சொல்கிற வழக்கம் நம்மளோடது ஆகவே அந்த நாட்டுக்கு போனோமான அங்க நம்ம மனசுபடி நடக்க முடியாது அந்த நாட்டில் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தை வைத்து கொண்டு தான் நாம் செயல்பட முடியும் அப்படிப்பட்டால் தான் அந்த நாட்டினுடைய ஒரு சரியான பிரஜையாக வாழ முடியும் அது மாதிரி இங்கே பாரத தேசத்தில் நம்முடைய தர்மமாகிய வேத சாஸ்திரங்கள் தான் பிரமாணம் பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் அறிவை கொடுக்கக்கூடிய சாதனம் கருவி அப்படின்னு அர்த்தம் சாஸ்திர விதானோக்தம் ஜாத்வா ரெண்டாவது வரியில் இருக்கு சாஸ்திர விதான உக்தம் விதி சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும்னுங்கிறத சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது செய்தக்க அல்ல கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும்ங்கிற குரல் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரிதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அறிந்து ஞாத்வா அறிந்து எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் அறிவு செய்யணும் அதை பற்றி அறிவோடு தான் செய்யணும் நாம ஆக அறிந்து இக ஈகன்னா இந்த உலக வாழ்க்கையில் செயல் புரியறதுக்கு தகுதியை கொடுத்துருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு தான் செயல் முடியும் அறிஞ்சிக்க முடியும் அனுபவிக்கவும் முடியும் இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் மற்ற மிருகங்களெல்லாம் செயல் புரியவோ அறிவை பெறவோ முடியாது மனித சரீரத்தில் இருக்கிற உயிருக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு ஆக ஞாத்திருத்துவம் கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இது மூணும் மனிதனுக்குத்தான் நமக்கும் மற்ற உடலில் வாழ்கிற உயிர்களுக்கும் போக்திருத்தம் சமானம் சமானியம் இந்த கர்த்திருவமும் ஞாத்திருத்துவமும் விசேஷம் நம்மகிட்ட அனுபவிக்கிறதுங்கிறது எல்லா உடல்லையும் வாழ்கிற உயிர்களுக்கு பொதுவானது ஆனால் அறிந்து கொள்வதும் செயல் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்ந்த வாய்ப்பு அதை அறிந்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் கர்ம கருத்தும் அருகசி பகவான் அர்ஜுனனுக்கு கர்மத்தை செய்வதற்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள் யோகியா அருகசின்னா யோக்கியா பவதி நீ தகுதியுடையவன் எனவே சாஸ்திர விதியை அறிந்து செயல் நீ தகுதியை உடையவனாகிறாய் தகுதியை உடையவனாக இருக்கிறாய் என்பதை அர்ஜுனன் வாயிலாக நாம் எல்லோருக்கும் பகவான் உபதேசம் பண்ணுகிறார் எனவே அசுர குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி வாழ்ந்து மனம் போன போக்கிலே செயல்படாமல் சாஸ்திரம் சொன்ன நெறியிலே வாழ்ந்து தெய்வீக குணங்களை எல்லாம் வளர்த்து இப்பிறவியிலேயே நாம் இந்த உடல் விட்டு உடல் மாறுகின்ற சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் அல்லது இங்கேயே இப்பொழுதே உடல் பற்று உயிர் பற்று உலகப்பற்று இவைகளெல்லாம் விட்டு நாம் மெய்யறிவிலே நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் பூர்த்தி வாக்கியத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை இப்பொழுது பூர்த்தி பண்ணுகிறேன் ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதா சுபநிஷத் சு பிரம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தெய்வாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோத்தியாயம் தத்சத்து நாம் படித்த இந்த அத்தியாயத்திலே இருக்கக்கூடிய சொற்குற்றங்கள் நாம உச்சரித்தது சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதேனும் நாம் தவறாக சிந்தித்திருந்தால் அவைகள் நீங்க வேண்டும் இறைவனுடைய அருளால் நாம் இந்த சாஸ்திர கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த தெய்வீகமான ஸ்ரீமத் பகவத்கீதையிலே உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களை எல்லாம் விளக்குகின்ற இந்த பகவத்கீதா சாஸ்திரத்திலே பிரம்ம வித்தியையும் அதாவது மெய்ப்பொருளை பற்றிய அறிவையும் அதற்கான மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய யோக சாஸ்திரத்திலே ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த தெய்வீக உரையாடலிலே தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் என்ற தலைப்பிலே அமைந்த இந்த பதினாறாவது அத்தியாயமானது இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது இறைவனுடைய அருளால் தொடர்ந்து இந்த கீதையை படித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலுள்ள கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உணவு உடல் மயமாவது போன்று வாழ்க்கை இந்த சாஸ்திர மயமாக அமையட்டும் நமக்கும் எல்லோருக்கும் அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் தாஸ்திரியவா நி கிருஷ்ணாஸ்தூ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் வேதபுரி ஓமாரானந்தர் அவர்களுடைய